ய மமாணச்சுத்திரோமிஷம் மாம்மைய संतु அணம் தரத்தைசுமா ோபாவது ண்டது மந்திரூல ச तेजो तेजसा அந் சோமியேஜோமூலமன்வி சோமியூலமன்வி சன்மூலோம சர் பிர சி சோமியோருஷம் திரிவத் திருவதை तदुक्तं पुरुषस्य, தது புரே அப்ப சோமியபுருஷ் பிரயோ வாங்மனசி சம்பியத்தை மனப்பிராணே பிரணஸ்ஜீ தேஜ் பரம் சேஷோமா ஐத்தாத்ம தியாத்மா தேத்தக்கேத்தோயி பூயேவ மாகவன் விபயத்வித்தோமேதிச்ச ஏகவிஞானேன சர்வவிஜான பிரதிஜையை உபனிஷெய்து சர்வவிஜானத்தை பலனாக கொடுக்கக்கூடிய ஏக விஜானத்தை உபதேசம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் உத்தாலகர் சதேவ சௌமிய இதமக் ஆசீத் ஏகமேவா திவிதீயம் என்று சத்ரம்மனை அந்த சத்பிரம்மனிடமிருந்துதான் மூன்று பூதங்கள் தோன்றின படைப்பு முழுவதிலும் வியாபித்திருக்கிறது படைப்பு முழுவதும் மட்டுமல்ல இந்த உடலையும் அந்த மூன்று பூதங்கள் வியாபித்திருக்கின்றன இந்த மூன்று பூதங்களும் சத்துக்கு வேறாக இல்லை இதை வந்து கடைசியாக நம்ம பார்க்கும்போது கடைசி இந்த எட்டாவது கண்டத்தினுடைய பெரும்பாலான மந்திரங்கள் இந்த ஆறாவது மந்திரம் வரையணும் அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணது பிரபஞ்சத்தை இந்த பூதத்ரயம்னு சொல்லியது இந்த சரீரமும் பூதத்ரயத்தினாலதான் ஆனது அன்னத்துக்கு வேறாக இந்த அது மாத்திரமில்லை ஜலத்துக்கு வேறாகவும் இந்த ஷரீரம் இல்லை அக்னிக்கு வேறாகவும் இந்த ஷரீரம் இல்லை சுருக்கமாக சொன்னால் இந்த பூதத்ரயத்திற்கு வத்திரிகமாக வேறாக இந்த ஷரீரம் இல்லை இந்த உடலானது மூன்று பூதங்களால் ஆனது இது உபலட்சணம் நீங்க மற்ற பூத்தத்தையும் சேர்த்துக்கணும் இது பாஞ்ச பௌதிகம் பிரபஞ்சமும் பாஞ்ச இந்த ஷரீரமும் பாஞ்ச பௌத்திகம் ஆகவே இந்த அசநாயா பிபாசா அப்படிங்கிற பதங்களை சொன்னதன் மூலம் இந்த ஷரீரத்துக்கு அன்னம் காரணம் ஜலம் காரணம் அக்னி காரணம் என்று சொல்லப்படுது அக்னி காரணம்ங்கிறத நேரடியாக சொல்லலை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆகவே அக்னி எப்படி சரீரத்துக்கு காரணமாகிறதுங்கிறத சொல்லலை நம்ம அதை புரிஞ்சிக்கணும் ஜலம் எப்படி சரீரத்துக்கு காரணமாகிறது என்றும் அன்னம் எப்படி சரீரத்துக்கு காரணமாகிறது என்றும் மந்திரங்களில் சொல்லப்பட்டது ஆகவே இதெல்லாம் புரிந்து கொண்ட நாம் என்ன பண்ணோம் கடைசியாக இந்த மந்த் வேதங்கள் வேத மந்திரம் என்ன சொல்லியதுன்னா நீ என்ன பண்ணனும் தான் ரொம்ப முக்கியம் மூலம் அன்பிச்சோட மூலம் அக்னி அக்னியோட மூலம் சத் அவ்வளவுதான் ஆகவே இந்த பூதத்ரயத்துக்கு மூலமாக இருக்கிறது வேற ஒன்னும் இல்லை ஆஹ் ஜத்துக்கு வேறாக அன்ன ஆகையினால அன்னம் ஜல வியாபகமாக இருக்கு அக்னிக்கு வேறாக ஜலம் இல்லை எனவே ஜலம் முழுவதும் அக்னி வியாபகமாக இருக்கு சத்துக்கு வேறாக அக்னி இல்லை எனவே சத்து எது வியாபிச்சிருக்கு அக்னியை வியாபிச்சிருக்கு அப்ப அக்னியை மாத்திரம் வியாபிச்சிருக்கு நினைச்சு விடக்கூடாது சத்தானது அக்ை மாத்திரம் வியாபிக்கல எல்லாவற்றையும் ஏன்னா அக்னி சத்த அக்னி வியாபி சத்து அக்னியை வியாபிச்சிருக்கு அக்னி வந்து ஜலத்தை வியாபிச்சிருக்கு ஜலம் வந்து அன்னத்தை வியாபிச்சிருக்கு அதுக்கு மேல வஸ்து இல்லை எல்லாம் இந்த பூதத்ரயம் தான் என்ன கடைசியில தாற்பயம் என்னன்னா அன்னஸ மூலம் ஜலம் அபகா மூலம் தப்பு ஜத்தினம் போட்ட இந்த வம்பே இல்லை அப்புறம் தேஜஸ் மூலம் சத்து அதான் சொல்லி முடிச்ச கடைசியில சன்மூலாக சதா இமா சர்வா பிரஜா சதாயிர அதோட ஒரு வாக்கியத்தை முடிச்சுட்டோம் இதத்தான் முன்னால நான் சொன்னேன் அன்னமயும் பிராண தேஜோமயி வாக் அப்படின்னு புரஸ்தாத் உத்தம் பதி அதை வந்து திரும்பவும் விளக்கி சொன்னேங்கிறார் இது முடிஞ்சு போச்சு அப்புறம் அடுத்தது என்னதுன்னா மரண சமயத்திலையும் சிருஷ்டி காலத்தில் மாத்திரம் இந்த சரீரத்தில் சத்து இருக்கிறது இல்லை லய காரணமாகவும் சத்து புரிய வைக்கிறதுக்கு தான் மரண உதாரணம்னு சொல்லி இருக்கு சாஸ்திரங்கள்ல விளக்கங்கள்ல ஆகவே பிரயத்தகா புருஷ வாங் மனசி சம்பத்தியத்தை மன பிராணே பிராண்தேஜசி தேஜ்பரசவதாயாம் பரஸ்யாம் தேவதாயாம்னா மாயா சகிதம் பிரம்ம அப்படின்னு சொல்லியிருக்கு பிரளய காலத்துல மாயாசஹித பிரம்மன்ல ஒடுங்கி விடுகிறது அந்த மாயாசகித பிரம்மன் சத்துலதான் இருக்கு அதை மறந்துட விடாது ஆகவே எல்லா ஜீவர்களும் பிரளயத்தில் ஒடுங்கி விடுகிறார்கள் சகுண பிரம்மனிடத்தில் मायाहित प्रम्निडी ओग्रन्मूला सदायतना सत्ष्ट सन्मूला सत्ता सृष्टि कारण मूलम सृष्टिकारणा ना, ना, ना स्थिति कारणम्थम இந்த பிரஜைகளெல்லாம் இந்த படைப்பில் இருக்கிற அத்தனை வஸ்துக்களும் சத்தைத்தான் சிருஷ்டி காரணமாக கொண்டிருக்கிறது அப்படி போடணும் சத்தைத்தான் சிருஷ்டி காரணமாக கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சேதன அச்சேதன வஸ்துக்கள் அனைத்தும் இந்த சத்தைத்தான் ஸ்திதி காரணமாகவும் கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் அனைத்தும் இந்த சத்தைத்தான் லய காரணமாகவும் கொண்டிருக்கிறது ஆகவே சுருக்கமா சொன்ன உபாதான காரணம் உபாதான காரணத்தை விளக்கி சொல்றபோது என்ன சொல்லுவோம் கேட்டா சிருஷ்டிஸ்தி லய காரணம் உபாதான காரணம் மெட்டீரியல் காசுன்னு சொல்றோம் இல்லையா அதுதான் சிருஷ்டி ஸ்திதிலய காரணம் உபாதான காரணம் ஆஹா ஜகத் உபாதான காரணம் கிம் அப்படின்னு கேட்டா சத் சத்து தான் உபாதான காரணம் பல வகுப்புகளில் முன்பு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன் திரும்ப சொல்றேன் சத்து வந்து விவர்த்தோபாதான காரணம் இந்த மாயா இருக்கு இல்லையா இந்த மாயா வந்து பரிணாமி உபாதான காரணம் பரிணாமங்கள் எல்லாம் நடக்கிறது இல்லையா சவிகார காரணம் மாயா போட்டுக்கணும் சவிகார காரணம் மாயா நிர்விகாரம் ஒண்ணுதான் இந்த இடத்துல ஆஹா நிர்வீகார அல்லது விவர்த்த உபாதான காரணம் சத் சத்துனா என்னங்கிறது மறக்காம வருங்க பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் தூய இருப்பு தூய இருப்பு தமிழ்ல சொன்னா தூய இருப்பு இங்கிலீஷ்ல சொன்னா பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் சமஸ்கிருதத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமா சொன்னா சுத்த சத் சுத்த சத் சுத்தேவல சத் சுத்தசத் அப்படி என்ன சுத்த சத்னா சத்து தான் சுத்தாமித்தத்து இதுதான் விவர்த்த உபாதான காரணம் இன்னொரு பாஷையில சொன்னா புரிஞ்சுக்கணும் நல்ல நெர்விகார உபாதான காரணம் அது சேஞ்சே ஆகாது அதுல மாடிபிகேஷன் கிடையாது மாறவே மாறாது ஆனா மாய தான் என்னது பரிணாமி உபாதான காரணம் இது ரொம்ப நீங்க யோசிச்சுட்டே இருக்கணும் அப்பதான் வந்து அப்படியே மனசு முழுக்க அந்த அந்த அகண்டாக்கார விற்பி வரும் வியாபிக்கும் அப்புறம் இந்த சத் சத் விவர்த்தோபாதான காரண சத் இல்லாட்டி நிர்வீக்கார உபாதான காரண சத் பிளஸ் மாயா பரிணாமி உபாதான காரணம் மாயா பரிணாமி உபாதாரணம் சத்துன்னு போட்டுட கூடாது பரிணாமி உபாதான காரணம் மாயா அப்புறம் இன்னொன்று போட்டுக்கணும் பிளஸ் முதல்ல என்னது சத்து அப்புறம் பிளஸ் என்ன மாயா சத்தோட லட்சணம் என்ன விவர்த்தோபாதான காரணம் நிர்விகார உபாதான காரணம் அப்புறம் மாயா என்னது பரிணாமி உபாதான காரணம் இந்த ஒரு சொல்லும் உங்க உள்ளுக்குள்ள போய் வேலை செய்யணும் ஒரு வஸ்து புரியறதுக்கு எவ்வளோ அனுகிரம் வேண்டி இருக்கு புரியணுமே பிரயத்தனம் வேணும் அனுகிரகம் வேணும் இப்ப சரி இது அடுத்தது என்னதுன்னா மாயா பிளஸ் போட்டிருக்கேன் இல்லையா மாயா பிரதிபிம்பியம் அதுதான் நிமித்த காரணம்னு பேரு மாயா பிரதிபிம்ப சைதன்யம் அதுதான் நிமித்த காரணம் இந்த பரிணாமி உபாதான காரணத்துல இன்னொரு வார்த்தையும் போட்டுங்கோ சவிகார உபாதான காரணம் பரிணாமி சவிகாரம் ஒண்ணுதான் இருந்தாலும் புரியறதுக்காக சொல்றேன் சவிகார உபாதான காரணம் என்ன மாறுறது போறதெல்லாம் இருக்கு பல்வேறு வகையான மாற்றங்கள்லாம் நிகழ்கிறது மாயை சேர்ந்து நிமித்த காரணம் அதுதான் அறிவு காரணம்னு பேர் தமிழ்ல சொல்லணும்னா அறிவு காரணம் இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ட் காசுன்னு பேர் இத மூணும் சேர்ந்துதான் மொத்தமா ஈஸ்வரன் சொல்றோம் மூணு சேத்து இதுதான் தத்பத தற்பத வா சொல்லுக்கு சொல்லாம் போடு கணக்கு போடுற மாதிரியே சொல்லலாம் மாயா பிளஸ் மாயா பிரதிபிம்பம் உங்களுக்கு ஜீவனையும் சொல்லிவிடுறேன் மாயா சொல்ல மாட்டோம் இங்கே அவித்யா சொல்லு சத்து பிளஸ் சத்துனா அதே போட்டுக்க வேண்டியதான் நிர்வீகார அபரிணாமி வேறு வார்த்தையெல்லாம் அப்படிதான் போடுவோம் அபரிணாமி விவர்த்த காரணம் சத் நம்மகிட்ட இருக்கு சத்து நம்மங்கிற போதே சத்து இருக்கு சத்து இல்லாம நம்மங்கிறது எப்படி சொல்ல முடியும் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா அவித்யான்னு போட்டு அங்க மாயா போட்டிருக்கோமா ஈஸ்வரனுக்கு மாயா போட்டிருக்கோம் இங்க அவித்யா போட்டிருக்கோம் அதுதான் பரிணாமி உபாதான காரணம் பரிணாமி புரியறதுக்காக போட்டிருக்கு இங்க யம்ியா பிரதிபிம்பது எல்லாமே சேத்தனம் ஈஸ்வரனும் சேத்தனம் ஜீவனும் சேத்தனம் அப்புறம் இந்த ஜடமான ஜகத்து இருக்கே இந்த டேபிள் இருக்குது புஸ்தகம் இருக்குது மைக்கு இருக்குது எல்லாம் எத்தனையோ வஸ்துக்கள்லாம் பூமி இருக்குது உயிரற்ற பொருள்களும் இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன போட்டுக்கணும் சத்து ப்ளஸ் மாயா அவ்வளோதான் மாயா பிரதிபிம்ப சைதன்யம் அதுக்கு கிடையாது அவித்யா பிரதிபிம்ப சைதன்யம் அதுக்கு கிடையாது ஏன்னா அதுக்கு அறிவு கிடையாது மைக்கு இதுக்கெல்லாம் வந்து அறிவு இருக்கா என்ன கிடையா அதுல வந்து அறிவை வெளிப்படுத்துறதுக்கான கருவி இல்லை இதுல அறிவை வெளிப்படுத்துறதுக்கான கருவி இருக்கு மனம் என்கிற கருவி அங்கேயும் மாயா இருக்கு இதுதான் வா சொல் பொரு சொற்பொரு சொற்பொரு வாட்சியார்த்த சொ சொல் மீனிங் சொல்றாங்க இல்லையாட்ரல் மீனிங் அப்படிதானே இங்கிலீஷ்ல அப்படிதான் சொல்றோம் லிட்டரலா சொன்னா ஈஸ்வரன் சொன்னா இதுதான் தத்துங்கிற பதத்துக்கு அதுன்னு அர்த்தம் அதுனா ஈஸ்வரன் அர்த்தம் தொம்பங்க தொங்கிற பதத்துக்கு ஜீவன் அர்த்தம் அப்புறம் அசின்னு சொல்ற ஒரு பதம் இருக்குது இந்த அசி பதம் என்ன சொல்கிறது இதில் இது ரெண்டும் ஒன்றுங்கிறது அதை தான் சொல்ல போகிறது நம்ம அதை பார்க்கலாம் இன்னும் மந்திரத்தை திரும்ப ஒரு தான் நல்லா கவனிச்சுட்டு சொல்லலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த அடிப்படை புரியணும் இதுதான் நிறைய சாஸ்திரங்களில் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கப்படுற விஷயம் ஆகவே சிருஷ்டிகாரணம் அதுல இருந்து போனேன் சிருஷ்டிகாரணம் சத்து லய காரணம் சத்து மாயை பத்தி பேசல மாயை பத்தி பேசல ஆனா இந்த சத்துல சிருஷ்டித்வம் ஸ்திதித்துவம் லயத்துவம் இந்த மூன்றையும் உண்டு பண்றது யாருன்னா அம்மா மகாதேவி மாயாசக்தி இதுக்கு உண்மையிலேயே இது சிருஷ்டி ஸ்தி காரணம் கிடையாது ஆனா இதுல சிருஷ்டி தன்மையை மாயை உண்டு பண்ணுகிறது அதான் மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் அதில் எல்லாத்தையும் உண்டு பண்ணி ஜால வித்த காட்டி படாத பாடுபடுத்தி அப்பப்ப கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்து அந்த சந்தோஷத்துக்காக ஏங்க வச்சு திரும்பவும் துக்கத்தை கொடுத்து இப்படியே இவனை எல்லாரையும் ஆட்டி படைச்சு நம்ம என்ன பண்ணணும்னா மறைக்க வல்லார்கற்கு மாயை மறைய பாட்டு ரொம்ப அழகு மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை மறைய மறைக்க வல்லார்கட்கு மறைக்க வல்லார்கட்கு மாயை மறையன்னு அர்த்தம் எல்லாராலையும் மறைக்க முடியாது கிருஷ்ணர் சொல்றார் இல்லையா தெய்வீ குணமயி மம மாயா துரத்தியா திரிபிர் ஜம்ஜி மாம் மோஹித்தி முக்குணத்துல மயங்கி போய்டாங்க மருளாணம் மாணாப்பிறப்பு மயங்கி போய்ட்டா மம மாயா மாமேவே பிரபத்தியே மாயா ஏதாம் தரந்தித்தே இந்த மாமியவன் அர்த்தம் அந்த சத்பிரமண மாத்திரம் எவன் ஒருவன் அந்த கேவல சுத்த சத்பிரமண மாத்திரம் தன் சொரூபமா புரிஞ்சுக்கிறானோன்னு நம்ம அர்த்தம் சொல்லுவோம் ஈஸ்வரனை சரணாகதி பண்றதுன்னு சொல்லி பக்தர்கள் சொல்லிடுவாங்க அந்த அர்த்தம் நம்ம சொல்லலை அது வந்து வாட்சியார்த்தம் லக்ஷியார்த்தம் அது இல்லை அந்திரம்மனை ஆத்மஸ்வரூபமா யார் தெரிஞ்சுக்கிறானோ மாமேவ்யா என்ன சாப்பி மாம் வித்தி நம்ம அதுக்கு போயிட்டே இருப்போம் சாப்பி மாம் வித்தி அகமாத்மா குடா கேச அந்த வாக்கியத்தை பிடிச்சி இங்கே எழுத்துன்னு வருவோம் அப்படி எழுத்தாதான் அத்வைத்தி சரியாக அர்த்தம் சொல்ல முடியும் இதுக்கு இந்த மாமுக்கு நான் அங்கே இருக்கிற அர்த்தத்தை எடுப்பேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த விசிஷ்டா அத்வைத்தி அத்வைத்திக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறபோது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் விஷயம் தெரியணும் அல்ல மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே அவர்கள் தான் முடியும் இந்த சுத்த சத்த பிடிச்சாதான் மாயை வந்து விடுபட முடியும் ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒழுங்கா உபாசனை பண்ணி அதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் திருப்திப்படுத்தி இந்த மாயையை வந்து திருப்தா பவா திருப்தா பவா அப்படி சொல்லி இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறதே இது இதே தான் போயிட்டு இருக்கணும் என்ன பண்றது வேற வழி கிடையாது நான்தா வித்யத்தேயன் இப்போ சதா சிருஷ்டி காரணம் ஸ்திதி காரணம் லய காரணம் இந்த மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் சொன்னேன் மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் நீ இந்த பாட்டை மறக்கப்படாது வேதாந்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்த திருமந்திரம் ரொம்ப உதவி பண்றது நமக்கு அதான் மரத்தை மறைத்தது மாமதயானை பொண்ணை மறைத்தது பொன்னி பூஷணம் என்ன இந்த பாட்டு அப்புறம் இந்த மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் இந்த மூணு பாட்டு அப்புறம் இன்னொரு பாட்டு ஜீவனார் என்ன சிவனார் என்ன வேறில்லை இந்த பாட்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பாட்டை நல்லா மனப்பாடம் பண்ணி அர்த்தம் புரிஞ்சு தியானம் பண்ணி நீங்கன்னா நீங்கள் மோட்சம் அடையாமல் இருக்க உங்களால் முடியாது முக்தி அடையாமல் இருக்க உங்களால் முடியாது ஏன்னா பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணா பலன் கிடைச்சிதானே ஆகும் தெளிவாக புரிஞ்சு பண்ணினா இதெல்லாம் புரியத்தான் செய்யும் அதனால அடுத்த வரையும் சொல்லுகிறது மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாய நீங்க அந்த பொருள் விளங்கும் மறைக்க வல்லார்கட்கு மாயை மறைய அது அடுத்தது இந்த மாயையை மறைக்க மாயை வரைய அது வல்லாருன்னா என்ன அர்த்தம் பிரயத்தனம் பண்ணணும் வைராக்கியத்தை சம்பாதிக்க விவேகத்தை சம்பாதிக்கணும் வைராக்கியத்தை சம்பாதிக்கணும் அதுக்குள்ள சாதனங்களை அனுஷ்டிக்கணும் அப்படிலாம் பண்ண பண்ண என்னாகும்னா விவேக வைராக்கியத்தினால என்னாகும்னா அதெல்லாம் நீங்கும் நீங்க நீங்க என்ன ஆகும்னா மறைக்க வல்லார்கள் ஆயிடுவாங்க மறைக்க வல்லார்களுக்கு மாயை மறைய நீங்க அதுக்கப்புறம் என்னன்னா காயமும் இல்லை கருத்தில்லைதானே என்ன அழகாக பாடிட்டு போயிட்டார் வரும் இவ்வளோ சௌரியமாக இருக்குது நம்ம கிளாஸுக்குது திருமூலர் வாழ்க வாழ்க வாழ்க திருவள்ளுவர் வாழ்க எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு இந்த குரலுக்கு என்ன நமஸ்காரம் பண்ணுறது இந்த திருக்குறளுக்கு எவ்வளவு பண்ணாலும் பண்ணிகிட்டே இருக்கலாம் இதுதான் விஷயம் இது மனசில் இருந்துகிட்டே இருந்தால் ஞாபகம் வச்சுக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது நான் சுத்த தூய இருப்பை நான் என்னைக்கு ரியலைஸ் பண்ண போகிறேனோ தெரியலை அப்படின்னா நீ என்றைக்குமே பண்ண முடியாது நீ வந்து இந்த பொய்யோட சேர்ந்து தான் மெய் இருக்கும் பொய்யோட சேர்ந்து தான் மெய் இருக்கும் தூய மெய்ப்பொருளை நீ அனுபவிக்க முடியாது ஏன்னா அனுபவிக்கப்படுவது அனைத்துமே பொய் அனுபவிக்கப்படுவது அனைத்துமேய இருப்ப நீ அனுபவிச்சேன்னு வச்சுக்கோ அதுவும் பொய் தூய இருப்ப ஒரு நாளும் அனுபவிக்க முடியாது அனுபவிப்பவனுடைய உண்மை வடிவமே அது அனுபவிக்கப்படும் பொருள்கள் அனைத்திலும் என்ன அர்த்தம் வழக்கத்துல அனுபவம்னா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவம் எனக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்றோம் அப்படிலாம் அது வரல போறதுன்னு சொல்லிட்டு இருக்கும் அணு அப்படின்னா தொடர்ந்து பவதி பவத்தின்னா என்ன அர்த்தம் இருக்கிறது எது தொடர்ந்து இருக்கிறதோ அதுக்கு பேரும் அனுபவம்னு சொல்லலாம் அதுக்குதானே அடிக்கடி நான் சொல்றேன் அனுபவிப்பவனை அனுபவிக்காமலா அனுபவிக்கப்படுபவைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் ஆகையினால இது வந்து அப்படியே சமாதிக்கு போய் சமாதியில் மாத்திர எனக்கு ப்யூர் சத்தை நான் அனுபவிப்பேன் நான் நடக்கே நட நடக்காது நீ முட்டாள்தனமாக யோசிக்காதே இப்பவே நீ வந்து இப்ப இந்த நேரமே உனக்கு சமாதி சமாதினா என்ன அர்த்தம் கான்சென்ட்ரேஷன் அர்த்தம் கான்சென்ட்ரேட்டடா இதை கவனிச்சுக்கோ புரிஞ்சுக்கோ திருஷ்டாந்தத்தை சொல்லி சொல்லி ஓஞ்சி போயிடுத்து எல்லாம் வந்து ஆபரணத்துல இருக்கிற ஸ்வர்ணம் ஆபரணமும் ஸ்வர்ணமும் சமகால அனுபவ நீ வந்து இந்த நாமரூபத்தை துவைத்தத்தை நீக்கிப்பாரு அறிவால நீக்கிப்பார் அதைத்தான் சொல்லிகிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்தாச்சு ஆகையினால ஒரு மனித ஒரு ஜீவர்கள் எல்லோரும் பிரளய காலத்தில் இந்த பிரம்மனிடத்தில் தான் சத்பிரம்மனிடத்தில் தான் ஒடுங்குகிறார்கள் ஞாபகம் இப்போ அடுத்த மந்திரம் பார்த்தோம் சய ஏஷா அணிமா அதுதான் ரொம்ப முக்கியம் அனிமான்னா என்ன அர்த்தம் சூக்மம் வேண்டாம் நமக்கு சாதாரண இந்த விவகாரத்தில் சயின்ஸ்லேயே பார்த்தா எத்தனை சூக்மங்கள்லாம் இருக்கு கொஞ்சம் அப்படி நம்ம எப்போ பார்த்தாலும் என்ன சொல்றது கிராஸ் லெவலுங்கிறாங்க இல்லையா இந்த சூல திருஷ்டியிலே இருந்திருந்து பழகினத்துனால இந்த சூக்ம திருஷ்டி ரொம்ப கஷ்டமாக தோன்றுறது நம்ம பண்ணுற பூஜை ஜபம் ஹோமம் எதா சரி இந்த சூக்ம திருஷ்டியை வளர்த்திக்கிறதுக்கு தான் திருஷ்யத்தை சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க குஷாக்ர புத்தி குஷாக்ர புத்தி குஷம்னா என்னது தர்ப புல் என்னது நுனி குஷாக்ர புத்தினா அர்த்தம் தர்ப்புல்லோட நுனி எப்படி இருக்கோ அப்படி இருக்கணுமா புத்தி குஷாக்ர புத்தி அது இந்த தர்க்கசாஸ்திரம் எல்லாம் படிக்க படிக்க படிக்க மகா குஷாகி ஆயிடும் சொல்ல போனா அவங்களால சாதாரண ஜனங்களோட டிரான்சாக்ஷனே பண்ண முடியாது விவகாரமே பண்ண முடியாது இந்த ஸ்தூல திருஷ்டி இருக்கிற ஜனங்களோட சூக்மதிஷ்டியோட இருக்கிறவங்க விவகாரம் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப கடினம் ஏன்னா இவனுக்கு அவனோட சேர்ந்தா இவனுக்கு இவனுக்கு சூக்ம திருஷ்டியே தகராறு ஆயிடுவான் அவன் கெடுத்துடுவான் சூக்ம திருஷ்டியே ஆகினால இவன் பயப்படுவான் அவனை பார்த்தாலே பயப்படுவான் வார்த்தைக்கா சொல்றேன் விஷயம் தத்துவம் புரிஞ்சாச்சுன்னா பரவாயில்லை சரி அந்த அந்த கரணத்தோட குண தோஷங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க ஆனா வந்து சேர்ந்து இருந்து பண்ண முடியாது இருங்கோ நீங்க உங்க விவகாரத்தை நீங்க பாருங்க நாங்க தனியா எங்க விவகாரத்தை நாங்க பார்த்துட்டு அதனாலதான் ஜனங்கள் வந்து அந்தந்த குரூப் சேர்கிறார்கள் இதுல சமச்சீர் கல்வியாத்தீங்களா எங்கயோ போயிடுது டாபிக் சமச்சீர் கல்வியினுடைய நோக்கம் என்ன தெரியுமா சமச்சீர் கல்வியினுடைய நோக்கம் நல்லா படிக்கிறவனை மட்டமாக்கணும் கீழே கொண்டு வரணும் நடக்கிற காரியமா பிரபஞ்சத்தில் எது சமமா இருக்கு எல்லாமே ஒரே வைஷமியம் வேற்றுமை மயமாகருக்கு எல்லாத்துலையும் வேற்றுமை மயமா இருக்கு தரத்துலெல்லாம் வித்தியாசமாக இருக்கு ஆகையினால என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப இதாக இருக்கிறவங்களாம் என்னென்னா உனக்கு அந்த மாதிரி எஜுகேஷன் கொடுத்தா தானே உனக்கு சூட்சமான புத்தி வரும் எங்கள் படிப்பு படித்தா போற நீ ரொம்ப எல்லாம் சற்றுலா படிக்க வேண்டாம் எங்கள் படிப்பு படித்தா போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள மேலே இருக்கிறவங்களை கீழே இறக்குறது பணக்காரனை ஏழையாக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா ஏழைய பணக்காரன் ஆக்கிறத விட ரொம்ப சௌரியம் என்னது பணக்காரன ஏழை ஆகிட்டா எல்லாரும் ஒன்னாகும் படிக்கிறவரையும் கீழும் இதுதான் ரெண்டே கொள்கை ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பிரபஞ்சத்தை ஒத்துக்கணும் எப்படி பகவானுடைய சிருஷ்டி இருக்கும் அது மருத்துவம்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் நடக்காது அதெல்லாம் இது சூக்ம புத்தி அனிமான்னு சொன்னம் பிருத்திவிய விட பிருத்திவினது பிருத்திவிட்டு அஞ்சு குணங்களை உடையதாக இருக்கு பிருத்திவி அப்புறம் நாலு குணத்தை உடையதாக இருக்கு எது ஜலம் அப்புறம் வந்து மூணு குணத்தை உடையதாக இருக்கிறது அக்னி ரெண்டு குணத்தை உடையதாக இருக்கிறது வாயு ஒரு குணத்தை உடையதாக இருக்கிறது ஆகாசம் மூணு குணத்தையும் உள்ளுள்ள உட்கார்ந்து சத்துவகுணம் ரஜோ குணம் தமோ குணத்தை வச்சுன்னா அதுவே ஒரு குணம் மூணு உட்கார்ந்து அப்புறம் பிரம்மன் இந்த சத்து நெர்குண நெர்விகாரமா இருக்கு நம்ம என்ன என்னமோ உள்ள போற மாதிரி எல்லாம் தோணும் கை கால எக்ஸ்பிரஸ் பண்ற போது என்ன பண்றது அதனால்தான் திருமுறை சொன்னார் உரையற்றதொன்றை உரை செய்யும் ஊமர்கால் யார் நம்மளை பார்த்து சொல்லிருக்கோம் சாமியார் உரையற்றதொன்றை உரை செய்யும் ஊமர்கால் கரையற்றதொன்றை கரை காணலாகவும் அதுக்காக வேண்டி விட்டு அர்த்தம் இல்லை அதனால கரையற்றொன்றை கரை காணலாகவும் திரையற்ற நீர் போல் ரொம்ப முக்கியம் சிந்தை தெளிந்தார்க்கு அப்படி பிசு இல்லாத சுத்தமான அந்த சத்துவ பிரதான அந்த திரையற்ற நீர் போல் சிந்தை தெளிந்தார்க்கு புறையற்றிருந்தான் புரி சடையோனே அர்த்தம் புரி சடையோன்னு நினைச்சு அர்த்தம் பண்ணி புரிஞ்சுக்கணும் அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கும் புரி சடையோனேங்கிறதுல பல அர்த்தம் இருக்கும் இப்ப இது முடிச்சுடுவோம் அனிமான்னு சொன்ன என்ன அர்த்தம் மிக நுண்ணியது அதனால பிருத்திவியை விட நீங்க போட்டுக்கணும் பிருத்திவியை விட சூக்ஷமானது ஜலம் ஜலத்தை விட சூக் அக்னி அக்னியை விட சூக் வாயு வாயு விட சூக் ஆகாஷம் ஆகாஷத்தை விட சூக் மாயா மாயாவை விட சூக்ஷமானது சுத்த சைதன்யம் சுத்த சத் என்ன நம்ம டாபிக் அதுதானே சத் சத்து தான் அப்படின்னு சொல்லி அனிமா அந்த அனிமாதான் என்னவா இருக்குன்னா இந்த இதுப்டிங்கும் வச்சுங்க இந்த சத்தோட என்ன இருக்கு எல்லாம் போட்டு மேலே தயானு சுவாமி சொல்லுவார் நசுக்கோ நசுக்கு நசுக்கி வச்சுருக்கான்ப்பா எல்லாத்தையும் போட்டு அப்படி இந்த நான்கிறது இருக்கே இந்த அகங்கிறதுல இருக்கே எல்லாம் வந்து அகம் அகம் ஆனந்தா அஸ்மி அகம் சுகி அஸ்மி ஒரு நசுக்கு துக்கி அஸ்மி இன்னொரு நசுக்கு அப்புறம் என்னது நான் வரிசையாக இருக்கவே இருக்குது அகம் கர்த்தஸ்மி அகம் ஞாத்தாஸ்மி அகம் போக்தாஸ் இப்படி போன போக்தாஸ்மி இப்படி போட்டால் நல்லா இருக்கு போ அகம் ஒரு நசுக்கல் அஹம் கர்த்தாஸ்மி இன்னொரு நசுக்கல் அகம் மந்தாஸ்மி மந்தான்னா திங்கர் திங்கர் திங்க் பண்ணுறேன் மந்தாஸ்மி இன்னொரு நசுக்கல் அப்புறம் என்னது அவ்வளோதான் மந்தா அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா அஹம் ஸூலா அஹம் கிருஷ் அனுத்த அஹம் வாமன அஸ் அஹம் புருஷா அமம் ஸ்ரீ அஸ் அஹம் ப்ராமண அஸ் அஹம் தமிழ அஸ் அது எந்த புத்தம் திரவிட திரவிட அஹம் திரவிட அஸ் போட்டு அகம் பாரதீயஹாஸ்மி நான் பாரதீயன் இதெல்லாம் என்னது நசுக்கல்கள் போட்டு நசுகி நசுகி நசுகி ஆளே தெரியாம பண்ணிவிட்டான் உள்ள மூலமா உட்கார்ந்து இருக்கிற ஆள் யாருக்கு தெரியாம பண்ணிவிட்டான் அகம் ஜீவஹாஸ்மி தகராறு ஆகையினால இதெல்லாம் போட்டு நசுக்கே அந்த பிரிக்கணுமே அகம் என்ன அஸ்மி அஹம் சத் பிரம்ம பிரம்ம பதம் இல்லை நம்ம போட்டுக்கணும் அகம் சதஸ்மி சதஸ்மி சதஸ்மிவல சத் அஸ்மி அ அணிமா ஐத்ததாத்மியம் இதம் சர்வம் இதைத்தான் இவை அனைத்தும் ஆத்மாவாக கொண்டிருக்கிறது ஆத்மான பிரபஞ்சத்தினுடைய சாரமே சத்து தான் பிரபஞ்சத்தினுடைய சாரம் இங்கிலீஷ்ல கண்ட்ராங்க ஆத்மான கண்ட் சாரம் சாரம் வந்து என்னது இந்த இதம் சர்வம் ஏதாத் ஐத்தாத்மியம் ஏத்தத்துதான் ஐத்ததான் மாறி இருக்கு அதெல்லாம் கிராமர் ரூல்னால மாறியிருக்கு ஆகவே இந்த ஆத்மாவை தான் இவை அனைத்தும் உடையதாக இருக்கிறது நாம ரூபங்கள் அனைத்தும் அனைத்தும் போடுகணும் காரணத்தோ காரணம் பிளஸ் காரணத்துக்கு வேறாக காரியம் இல்லை காரியத்துக்கு ஆத்மா யாரு காரணம்தான் காரியத்துக்கு ஆத்மா காரணம்தான் காரியம் வந்து காரணத்தை சார்ந்திருக்கிறது காரணம் எதையும் சாராததாக இருக்கிறது காரணம் சத்து வந்து சத்தா சத்து தன்னுடைய இருப்புக்கு எதையும் சார்ந்திருக்கவில்லை ஆனால் நாம ரூபங்கள் தன்னுடைய இருப்புக்கு இருப்பை சார்ந்திருக்கிறது தனது இருப்புக்கு இருப்பை சார்ந்திருக்கிறது போலியான இருப்பு அப்படி சொல்லணும் போலியான இருப்பு உண்மையான இருப்பை சார்ந்து இருக்கிறது உண்மையான இருப்பு இல்லாமல் போலியான இருப்பு இல்லை போலியான இருப்புக்கு பேர் தான் பொய் பொய் எப்பொழுதும் மெய்யையே சார்ந்து இருக்கிறது ஆ இது பொய்யெல்லாம் மெய்யேன்னு சொல்லிவிடக்கூடாது ஆனால் சொன்னாலும் தப்பு இல்லை புரிஞ்சு சொல்லணும் பொய்யுன்னே ஒண்ணு கிடையாது மெய்யை அதனாலதான் பிரம்மைவ சத்தியம்ங்கிறோம் பொய்யின்னு ஒண்ணுமே இல்லை ரொம்ப சௌரியமா போச்சே நினைக்கக்கூடாது விவகாரத்தில் பேசுற பொய்யை பத்தி பேசுற இங்க சாஸ்திர திருஷ்டியில பாக்கிற போது பொய்ன்னு ஒரு வஸ்துவே இல்லை பொய் என்பது மெய்யின் மீது கற்பிக்கப்பட்ட பொருள் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிதான் ஒரு ஒரு வகுப்புல இதைத்தான் சொல்லிகிட்டு இதிலும் உபதேசிக்கப்பட்ட ஏஷாங்கிறது நபும்சலிங்கம் தகராறு நிறைய வரும் வேதத்தோட பிரயோகம் இங்க வந்து இதே ஸ்ரீலிங்கத்தில இருக்கு புல்லிங்கத்தில இருக்குன்னு ஆரம்பிச்சா ஒண்ணு புரிய ஆகையனால இங்க நீங்க ஏஷகான்னு போட்டா சத்துன்னு புரிஞ்சுக்கணும் இந்த சத்து மிக நுண்மையானது இதுவே அனைத்திற்கும் சாரமாக இருப்பது அப்படி சொல்றது இந்த அப்படியே பொழிப்புரை சொல்றேன் இதுக்கு இந்த சத்தே இந்த சத் மிக நுண்மையானது இதுவே அனைத்திற்கும் இவை அனைத்திற்கும் இதம் சர்வம் இவை அனைத்திற்கும் ஆத்மாவாக இருக்கிறது நகைக்கு தங்கம் ஆத்மா அலைக்கு தண்ணீர் ஆத்மா ஆடைக்கு நூல் ஆத்மா அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த எக்ஸாம்பிளை வச்சு புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பிரபஞ்சம் அனைத்திற்கும் பஞ்சபூதங்கள் அனைத்திற்கும் பஞ்சபூதங்கள் அனைத்திற்கும் ஆத்மா எது சத் ஆஹத்ததாத்யம் இதகும் சர்வம் அப்புறம் அடுத்தது என்னது தத் சத்தியம் எப்படிலாம் போகிறது பாருங்கள் இதுக்கெல்லாம் ஒருத்தர் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அதை படித்து பார்த்தா ஆனந்தமாக இருக்குது அதெல்லாம் ஸ்லோகங்களாக இருக்கு ஸ்லோகம் வடிவத்தில் எழுதியிருக்கார் இதுலேருந்து அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் அது ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா அந்த டாபிக் எங்கே ஆரம்பிச்சதுன்னு அவர் பார்க்குறாரு இவன் வந்து என்னது மகாமனாக அணூச்சானமானி ஸ்தப்தா ஏஆயா யாரு படிச்சுட்டோன்னு நெஞ்ச நிமித்தின்னு வந்தான் பண்ணிருக்கேன்னு சொல்லி அகங்காரத்தோட அகங்காரமே உண்மை இல்லை அப்படின்னு புரிய வைக்கிறான் உன்னுடைய அகங்காரம் பொய்யானுக்கு உன்னுடைய அகங்காரம் மித்தியா புரிஞ்சுட்டியான உனக்கு பிரயோஜனம் இல்லாட்டி நீ வந்து வேத அத்தியனம் ஆத்மாவுக்கு எதிராக வேத அத்தியனம் அப்படி சொல்றார் இவர்தான் போய் படிக்க சொன்னார் படிச்சுட்டு வந்தவனே ரொம்ப கர்வமா இருக்கிறத பார்த்தவொடனே சொல்றார் உண்மையிலேயே வேத அத்தியனம் உனக்கு கிடையாது இப்படி சொல்லிட்டே ஒரு மாதிரி குழப்பம் வரத்தான் செய்யும் என்ன பண்றதுன்னு கேள்வி வரும் நம்ம வந்து விவகாரம் பண்ணினாலும் இது இதை புரிஞ்சுட்டுதான் இருக்கணும் வேற என்ன பண்றது பூர்வரப்பூர்வ பூர்வத்தரம் நமே பாஸ்தி கர்வியம் திருஷுலோகேஷ் கிச்சன நான்தம் வர்த்தேவின் எனக்கு ஒண்ணும் ஆக வேண்டியது இல்லப்பா லௌகிக்கவஹாரம் நடக்கணுமே அது இன்னொரு அழான் மூணா அயத்தில் சாக்கிய விம்சா ஏதா வந்தி பாரத குறியாத் வித்வாம் தசா சக்தா சிக்கீர்ஷுர் லோக சங்கிரகம் உலக நன்மையின் பொருட்டு செய்வாயாக இப்போ இந்த ஐத்ததாத்யம் இதம் சர்வம் தத் சத் எதுக்கு இதை சொல்ல வந்தேன் ரொம்ப கர்வத்தோடு இருந்தா இந்த கர்வத்துக்கு இருப்பாக இருக்கிற வஸ்து என்னது அதை விசாரம் பண்ண அதுதான் அவர் பண்ணிக்க பண்ணினாராம் அவனுடைய கர்வத்தை நீக்கிறதுக்காக பண்ண உபதேசம் ஆத்ம ஜானம் வந்தாதான் ஒருத்தனுக்கு கர்வம் போகும் இருந்து அந்த விஷயத்தை சொல்றார் ஒருத்தனுக்கு காம்ப்ளக்ஸே போகும் எனக்கு காம்ப்ளெக்ஸ் போகணும்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போகணும் அல்லது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போகணும்னு சொன்னால் நான் யாருங்கிற உண்மை புரியாமல் எனக்கு காம்ப்ளெக்ஸ் போகாது சில பேருக்கு ஐயோ நான் படிக்கலையே இதெல்லாம் தெரியலையே அப்படின் பண்டிதர்களுக்கு படிச்சுட்டே வருத்தமா இருக்கு ஒரு பண்டிதனுக்கும் இன்னொரு பண்டிதனுக்குமே இதுதானே ஆனா ஆத்ம ஜானம் இருந்தாதான் இந்த என்ன சொல்றது நம்ம படிப்பையே என்ஜாய் பண்ண நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அது சந்தோஷம் இந்த உபாதியில என்ன இருக்கோ அதை குறித்து நான் சந்தோஷமும் படலை வருத்தமும் பண்ணலை அது இருக்கிறது இருந்துட்டு போட்டோம் இன்னொரு உபாதியையும் நான் வந்து விரும்பலை வெறுக்கலை இந்த எது என்னுடையதுன்னு நினைக்கப்படுகிறதோ என்னுடையதுங்கிறதே தகராறு அதனால என்னுடையது என்று நினைக்கப்படுகிறதோ அதுலேயும் எனக்கு விருப்ப வெறுப்பு கிடையாது இன்னொரு உபாதினையும் எனக்கு ராகத்வேஷம் கிடையாது ராகத்வேஷம் இல்லாத அடையாளம் என்னன்னா அகமேவ சர்வம் அந்த உபாதிக்கு அதிஷ்டானமும் நான் தானே இந்த உபாதிக்கு அதிஷ்டானே சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உடையவனுக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது யாரு அஹம் இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிஷ்டானமாக இருக்கிறது யாரு அகம் உச்சமும் நீச்சமும் மத்தியமும் யாரிட்ட கற்பிக்கப்பட்டிருக்கு சத்தியம் அதுவே சத்தியம் சர்வம் வாக்கியம் சாவதாரணம் இது நியாயன ஒரு வாக்கியம் இருக்கு நீங்கள் தேவையான இடத்துல ஏவ போட்டுக்கலாம் இல்லாட்டா கூட சர்வம் வாக்கியம் சாவதாரணம் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா சென்டென்ஸுமே எம்ஃபசைஸ் பண்ணுறது அர்த்தம் அது வேணுங்கிற போது நீங்கள் போட்டுக்கலாம் தப்பு இல்லை இப்போ ததேவ சத்தியம்னு மந்திரத்தில் இல்லை நம்ம போட்டுக்கலாம் அதுதான்ப்பா சத்தியம் மிருத்திக்காயேவன் அங்க போட்டிருக்கு இல்லையா அதை இங்க கொண்டு வரணும் மிருத்திகேத்தியேவ சத்தியம் லோகமித்தியேவ சத்தியம் கிருஷ்ணாயசமித்தியேவ சத்தியம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் ரெண்டாவது நாள் முதல் நாள் ரெண்டாவது நாள் வகுப்புல வந்துது ஆகையினால வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்தியேவ சத்தியம் அவ இடையில சொன்னேன் ஒரு ஆச்சாரியர் இப்படி எழுதியிருக்கிறார் ஆகவே அவன் வந்தது கர்வத்தோட வந்தான் அவனுடைய கர்வத்தை நீக்கணும் அன்பால நீக்கிறார் ஹே சோம்ய ஹே சோமிய அறுபது தடவை வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அறுவது தடவை சோமிய வருதான் ஹே சோம்ய ஹே சோம்ய இந்த கர்வம் கூடாது கண்ணா கண்ணா கண்ணா என்னமோ அதனால கூடாது கர்வம் கர்வம் கூடாது வேண்டாம் பொறாமையும் வேண்டாம் இன்னொருத்தனுக்கு சாமர்த்தியத்தை பார்த்து பொருள் வளர்ச்சியை பார்த்து அழக பார்த்து புகழ பார்த்து பொறாமை நமக்கு அது இல்லையே அப்புறம் நமக்கு கொஞ்சம் ஏதோ பேருக்கு இருந்தா அது உடனே என்னத்துக்கு நினைச்சா ஒரு நிமிஷத்தில் மாயா மயமிதம் அகிலம் புத்வா பிரம்ம பதம் பிரவிஷ விதி கதம் பிரவிஷ தியானேன பிரவிச இல்ல விதித்வா பிரவிச தெரிஞ்சு அடைப்பா அதை புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கு தியானம் பண்ணு அந்த அதை மறக்கவிடாது நல்ல ஸ்லோகம் தான் இப்படி கூட இப்படி யோசிக்கல அதனால அது நல்லா இருக்கு மாயா மயமிதம் அகிலம் புத்வா நாம ரூபங்கள்லாம் இதம் நாம ரூபம் எல்லாம் மாயா மயமிதம் அகிலம் புத்வா துவம் விதித்வா பிரம்மபதம் பிரவிஷ நீ மெய்ப்பொருளை அறிந்து பிரம்ம நிலையில் இணைவா நுழைவாயா உன் புத்தி அதுல இருக்கட்டும்னு அர்த்தம் வேற எதுல இருக்கு தத்துவம் சிந்தையா எல்லாம் எளிமையா சொல்லி வச்சிருக்கிறது நம்ம இங்கே வேற கோணத்தில் அதை பார்க்குறோம் அவ்வளவுதான் தத் சத்தியம் ததேவ சத்தியம் அது மாத்திரம்தான் சத்தியம் சரி சுவாமி அந்த சத்தியத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ால சத நீரம் சொன்ன அந்த ஜ்காரணமான சத்து அந்த ஜகத்காரணமான சத்து உங்ககிட்ட இருக்கு ஓ சரீரம் எதுனால உண்டாயிருக்கு அன்னத்தினால உண்டாயிருக்கு அந்த அன்னத்தினால மாத்திரமா உண்டாயிருக்கு ஜலத்தாலே இருக்கு ஓ சரீரத்துக்குள்ள ஜலம் இருக்கா இல்லையா இருக்கு அக்னி இருக்கா இல்லையா இருக்கு ஓம் மனசு என்னது அன்னமயகம் ஹி சோம்ய மனஹா ஓம் பிராணம் என்னது ஆப்போமய பிராணஹா அது என்னது அப்புறம் வந்து வாக்கு என்னது தேஜோமயி வாக்கு அப்போ உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் என்னென்ன அந்த பூதத்ரயம் தானே அந்த பூதத்ரயம் வந்து சத்யதிரிகமா இருக்கோ சத்யதிரிகமா இல்லை ஆகையினால நீ என்ன பண்ணணும் நீ யாரு நீ நீ யாருப்பா நீடி சுவாமி தெரிஞ்சுக்கிறது என்ன பண்றது மக்கார் காம் படித்த மக்கு நாலு வேதம் படித்த மக்கு தத்துவம் அதுவாக நீ அந்த சத்தே நீ ததேவத் போடணும் அசிங்கிறது என்ன பதம்னா பவிஷ்யசின்னு சொல்லலை ஆசீத்துன்னு சொல்லலை நீ அதுவாக இருந்தாய்னு சொல்லலை அதுவாக ஆக போகிறாயின்னு சொல்லல நீ அதுவாக இப்பொழுது இருக்கிறாய் இது வர்த்தமான காலம் சேர்த்துங்க என்னெல்லாம் பாட்டு சொன்ன மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் சொன்ன அப்புறம் என்ன சொன்ன மரத்தை மறைத்தது மாமதையான சொன்ன அப்புறம் வந்து பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம் சொன்ன ஜீவனார சிவனார் என்ன வேற சொன்ன சொல்றேன் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில் தன்னை அறிய தனக்கொரு கேடில் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கானே நான் தான் ஜெகத்காரணம் புரிஞ்சு அர்த்தம் ஜகத்காரணம் பிரம்ம அகமேவ அதுதான் இன்னைக்கு காலையில் தியானத்தில் சொன்னோம் இந்த மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி திரமாத்வயம் அஸ்மியம் இன்னொரு பாட்டம் சொல்லி வைக்கிறேன் அது இன்னும் கடைசியா அது ஒரு முத்தாய்ப்பு வச்ச மாதிரி இருக்கும் வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் வேட்கை ஒழிந்திலர் வேதாந்தத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னா வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்த இடம் வேதாந்தம் கேட்டவர் விட்டாரே இன்னொரு விஷயம் திருமந்திரத்தில் தத்துவமசி மகா வாக்கிய விசாரம் திருமந்திரத்தில் தத்துவமசி மகா வாக்கிய இருக்கிற திருமந்திரம் ஒரு சாஸ்திரம் திருமந்திர மாலை ஒரு சாஸ்திரம் சைவ ஆகமத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு தான் அது நான் சொன்னால் நிறைய பேர் அடிக்க வந்துருவாங்க தமிழ்நாட்டில் ஸ்ரீ மந்திர மாளிகா அப்படின்னு ஒரு புஸ்தம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க சம்ஸ்கிருதத்தில் காஷ்மீர சைவம் அதில் இருந்துதான் அதில் இருந்து அது அப்படியே அதில் இருந்து கொண்டு வந்ததுன்னு ஒரு கருத்து இருக்குது அது சொன்னால் இங்கே தமிழ்நாட்டில் என்னன்னா தமிழ்லேயே எல்லாம் பண்ணணும் அப்படி சொல்லிகிட்டு இப்போ கூட ஒரு மகாநாடு போட்டாச்சு இதில் சிதம்பரத்தில் போட்டு உலக செய்வ மகா நாடு அதனுடைய முக்கியமான குறிக்கோள் இந்த வழிபாடு கும்பாபிஷேகம் இது இதெல்லாம் இருக்கு எல்லாம் தமிழ்லேயே பண்ணணும் சம்ஸ்கிருதமே கூடாது அயல் வழக்கை ஒழிப்போம் அப்படி சொல்லி அவர் எல்லாருமே சொல்ல முடியாது அதுல போய் தர்மபுரா ஆதினம் இது தப்புன்னு பேசியிருக்காரு அவரை திட்டி விட்டாங்க எல்லாருமா தப்பு எல்லாம் சம்ஸ்கிருதம்னா நம்ம சாஸ்திரத்துல எந்த தமிழ் பாடல்கள்லையும் வேதத்தையோ சாஸ்திரத்தையோ இகழ்ந்து ஒரு சொற்கள் கிடையாது எனவே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னா அவரை எல்லாருமா சேர்ந்து வைக்கிறான் தத் சத்தியம் ஆத்மா அதுவே அதுவே ஆத்மா என்று கொள்ளத்தக்கது அதையே நீ உன் ஸ்வரூபமாக புரிந்து வேண்டும் என்பது கருத்து நம்ம அடுத்த வகுப்புல தொடர்ந்து படிக்கலாம் ஓ ஈஸ்வரோ குருராத்மேதி மூதவிபாகிணே வோமவத் தேயா மூர்த்த மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஷா ஹரி ஓம் ஆதிகுநாஸ்